ிாத்தயத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம மூடிராத்மோ பீடைய கிரித்த பரசாமீர் தாமச தப பற்றி இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் மூட கிராகேண அதாவது சரியாக விவேக்கம் இல்லாமல் நிச்சயம் பண்ணுறது மூடன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவிவேக்கம் சரியாக திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது முட்டாத்தனமாக கிரகிச்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரியாக படிக்கிறது இல்லை எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது ஆக அவிவேக நிச்சயம் அப்படின்னு வியாக்கியானம் கொஞ்சம் கூட விவேகம் கிடையாது பண்றதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கும் ஆனால் அந்த காலத்தில எல்லாம் இதுதானே எங்க பார்த்தாலும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட உலகியல் வாழ்க்கை இப்போ உலகியல் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில்தான் ஆன்மீகம் அந்த காலத்தில் ஆன்மீகத்தை மையமாக கொண்ட உலகியல் வாழ்க்கை ஆகையினாலும் அதுலேயும் நிறைய விவரம் இல்லாத சில பேர்லாம் அதில் இருப்பார்கள் ஆக மூடக் கிராகேண அறிவில்லாமல் ரொம்ப ரொம்ப ஆக்ரகத்தோட உடம்பெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிறாங்க இல்லையா நெருப்பில் குதிக்கிறது நெருப்பை தூக்கி இது பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது ஆத்மனா பீடையா தபா உடம்பெல்லாம் வருத்திக்கிறது இந்த அழகெல்லாம் குத்திக்கிறோமே அதெல்லாம் வந்து இப்போ அப்படி ஒரு இது வந்தாச்சு அதுதான் மூட நம்பிக்கைலாம் சொல்கிறோம் ஆனால் நான் மூட நம்பிக்கைன்னு அது ஒரு ஒரு விதமான வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பகவான் அப்படி உடம்பெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி வருத்தறது தன்னுடைய தேகத்தையே கஷ்டப்படுத்துறது யாது ஒரு தவமானது செய்யப்படுகிறதோ தன்னை உடம்பையே இது பண்ணிக்கிறது உடம்பை கீரிக்கிறது உடம்புல அனாவசியமாக ஏற்கனவே பகவான் சொன்னார் இல்லையா தன்னுடைய இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற என்னையும் கஷ்டப்படுத்துகிறான்னு சொன்னார் ஆறாவது ஸ்லோகத்தில் படித்தோம் கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதா மாம் தான் வித்யாசுர நிச்சயான் அஞ்சாவது ஸ்லோகத்திலையும் இருக்குது அசாஸ்திர விஹித்தம் கோரம் தப்பியந்தே ஏ தப்போ தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக ஆக தாமசஸ்ரத்தையை பற்றி சொல்கிற போது பகவான் இதே விஷயத்தை தான் சொன்னார் ஆக சாஸ்திரத்தில் சொல்லாமல் தன்னுடைய முட்டாள்தனமான ஒரு விவேகத்தோட சாஸ்திர ஜானம் இல்லாமல் தன்னுடைய உடம்பை தவங்கிற பேரால ரொம்ப அளவுக்கு மீறி யார் கஷ்டப்படுத்திக்கிறானோ இது அசாஸ்திரியம் தபஹான்னு பேர் இது சாஸ்திரத்துல சொல்லாத இவங்களுக்கா கற்பனையில பண்ணிக்கிற தபஸ் அது மாத்திரம் இல்லை இந்த தபஸ்ல இன்னொரு காரியமும் சில பேர் பண்ணுவார்கள் பரசிய உற்சாதனார்த்தம் வா அதாவது தன்னை பக்குவப்படுத்திக்கணுங்கிற எண்ணத்துல தவறான தவத்தை செய்யறதா முதல் வரியில பார்த்தோம் சில சமயம் என்ன பண்ணுவார்கள்னா பிறருடைய அழிவுக்காக தவத்தை மேற்கொள்வார்கள் ஆக பரச எதிரிகள் எதிரிகளை எல்லாம் நாசம் பண்ணுவதற்காக அழிப்பதற்காக தவம் செய்வார்கள் சாப்பிடாம ஏதோ ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் ராத்திரி எல்லாம் பண்ணுறது ஆக அப்படி பண்ணக்கூடிய தபஸ் இருக்கே அது தாமசம் தபஸ்ஸுங்கிறார் பகவான் ஆகவே பலனை விரும்பாமல் மேலான நம்பிக்கையோடு உடம்பாலும் மனசாலும் சொற்களாலும் செய்யக்கூடிய தவம் சாத்திகம் என்றும் பிறரிடத்திலிருந்து மதிப்பு மரியாதையை பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் தவத்தை ராஜச தவம் என்றும் உடம்பை சாஸ்திர நெறியை மீறி வருத்திக் தவம் பிறரை அழிக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படும் தவம் இவை எல்லாம் தாமசம் என்றும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஸ்லோகங்களிலே பகவான் உபதேசித்திருக்கிறார் இனி பகவான் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூன்று ஸ்லோகங்களிலே மூன்று வகையான தானத்தை பற்றி சொல்லப் போகிறார் அதை நாம நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் பீடயா கிரியத்தே தப பரசோத் சாதனார்த்தம் வா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 WhatsApp செய்யவும் ஹறிவும்